الحمد لله رب العالمين واصلي وسلم على سيد الاولين والاخرين نبينا محمد وعلى اله واصحابه ومن استدى بهذه الدين واستنى بسنته الى يوم الدين ما بعد يقول الله تبارك وتعالى بعد اذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتبعوا இ لَا وَرَحْمَتُهُ مَا مِنْكُمْ مِنْ أحد أبدا مِنْ أَحَدٍ أَحَدٍ اللَّهَ من يشاء وَاللَّهُ سَمِيعٌ எல்லாம் புகழும் முகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய அப்து ரிசத்ஹான் காலாற்றி விடுத்தார் சலாசும் சலாமும் இறுதி தூதர் வஹத்து அடைகின்ற செல்ல மக்கள் மீதும் அவன் குடும்பத்தார்கள் தோழர்கள் எல்லாரின் சுன்னத்தை பின்பற்று வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அல்லாவின் சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே எந்த அச்சத்தை இறை உணர்வை செல்லலாம் செல்லும் அவர்கள் தன்னுடைய அனைத்து இசுபாக்களையும் குறைகளையும் ஞாபகப்படுத்தினார்களோ அந்த தத்வாவை முதலினக்கும் அப்பா எங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்துடன் இறை உணர்வுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவானாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதராகிய எங்களை அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நேற்றத்துக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்தனர் அல்லா மனிதர்களை நேசிப்பதற்குரிய ஏராளமான அடையாளங்கள் ஏராளமான விடயங்களை அல்லாஹ் குரானில் பொறுப்பேற்ற அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் யூதர்கள் பலவிதமான விடயங்களில் தவறுகள் பாவல்களில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் என்ன வாதம் பிள்ளைகள் மிகவும் நேரத்துக்குரியவர்கள் அதனால அல்லா எங்களை மன்னிப்பூதர்கள் பல இடங்களில் அல்லாஹ் யூதர்களுடைய இந்த வாதத்தை ஞாபகப்பட்டையும் யூதர்கள் இவ்வாறான ஒரு வாதத்தை முன்வைத்தார் நாம் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நெருங்கியவர்கள் அல்லாஹுடைய நண்பர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சவாலை உண்மை விடயத்தில உண்மையாளர்களாக இருந்தால் நான் அல்லாவுக்கு மிக நெருக்கமான அல்லாவுடைய நேற்றர்கள் அல்லாஹுடைய நண்பர்கள் என்று சொல்ற விடயத்துல நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நாடோடும் விரும்போகும் அதை எதிர்பார்ப்ப அந்த சவாலையல்ல முன் வைத்து அவனே பதில் அளிக்கிறான் அவர்கள் அவர்களுடைய கடன்களால அவர்களுடைய ஆக்சன்கள் செயல்களால எதை முட்கூட்டி அனுப்பி வைத்திருக்கிறார்களோ அதனால அவர்கள் காலமும் பௌத்த ரூபமாட்டார்கள் என்று அல்லாவே பதிலளித்த அன்புக்குரிய சகோதரர்களே யூதர்களுடைய இந்த வாதத்துக்கு இன்னொரு இடத்தில் அல்லா சரி ஹானுவாலா சொல்றான் உங்களை நான் மன்னிக்கிறது நீங்க யூதன் என்ற அடிப்படையிலேயோ நீங்க இன்னார் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான விசேஷமான கௌரவங்கள் அடிப்படையாகவே தள்ள நான் உங்களை மன்னிக்கிறது நான் அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்ட மனிதன் என்ற அடிப்படையில என்னிடத்துல அல்லாஹ் சொல்வான் என்னிடத்துல உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு இடம் அல்லாஹ் இருவத்தி இருபத்தி நாலு தடவைக்கு மேலா அதைவிட அதிகமான இடங்களில் எவ்வாறு மன்னிப்ப விரும்புகிறான் அவன் மன்னிக்கக்கூடியவன் அடிக்கடி அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய அவனுடைய குழந்தைகளில் அவனுடைய சிபத்துகளில் இரண்டுதான் அவன் அருளான் சம்பந்தப்பட்ட விடயங்கிற அல்லா மனித எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்ட அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவி நல்லது தூதுவத்தை பார்த்தா மனிதனாக எங்களுக்கு புறான் தொண்ணூறு வீதம் எங்களுக்கு என்னண்டா நிலைமையில இருந்தாலும் இருந்தாலும் என்னிடத்துல திரும்பி வந்து உங்களோட தவற நீங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது அல்ல மன்னிக்கிறதுக்கு குடும்பத்தை சேர்ந்த எதிர்பார்க்கிற ஒரே ஒன்றுதான் இந்த மன்னிப்பு விடயத்துல எவ்வளவு அணு எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோம் எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோம் உண்மைக்கே நாங்க மன்னிப்ப விரும்புறோமா அல்லாவுடைய மக்வரத்தை விரும்புறோமா என்றா பார்க்கிறோம் மன்னிப்புக்குரிய ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் எங்களோட உள்ளங்கள்ல அந்த தேவைப்பாடு அதற்குரிய தேவைப்பாடு வெளிவந்தால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே மன்னிக்க கூடிய அரப்பல்லா நம்முடைய அனைத்து பாவங்களையும் குறைகளையும் மறைக்கக்கூடிய அரப்பல்லா எங்களுக்கு ஒரு விடயத்தை விரும்புகிறார் அல்லாஹ் எதை விரும்புறாங்க எப்படி அல்லாஹ் மன்னிக்க கூடிய நோ அல்லா விரும்புகிறாங்க நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் நபிமார்களுக்கு பின்னால அல்லாவுக்கும் மிக நெருங்க நெருக்கமான ஒரு மனிதன் இந்த பூமியில நடந்திருந்தால் வாழ்ந்திருந்தால் அது பக்க சித்தி கரையார்களுக்கு பின்னால அல்லாவுக்கு மிக நெருக்கமான போல ஒரு சாதாரண மனிதன் அவருக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான விசேஷமான ஒரு பீச்சஸ் என்னோட கட்டத்திருந்து கடைசி வரைக்கும் நண்பராக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அது எங்களை யாருக்குமே இல்லை அந்த அந்த பீச்சா மத்த எல்லாமே எங்களை போல சாதாரண மனிதன் தான் சித்தி பிரதையா அல்ல அந்த சிறந்த மனிதனிடத்துல அந்த நபிமான பின்னால அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட உண்மையை பேசக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடியவர் உண்மையை பேசுவார் உண்மையான ஹக்கு முன்வைக்கப்பட்டால் அதுக்கு சாகிதாக இருப்பார் அதை உண்மைப்படுத்துவார் அந்த சித்தீக் என்ற பட்டத்தை பெற்ற அபு பக்கர சித்தீக் ரஃபி அல்லாஹ் அன்புக்குரிய சம்பவத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விடிய வேண்டா மக்கள் தவறு செய்தால் மன்னிக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த காலத்தில் உளவியல் துறை உள்ளவர்கள் சைக்காலஜி சைக்காலஜி நல்ல படிச்சவங்க சொல்றாங்க யாரு பெருமை இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழ்வாங்க மகிழ்ச்சிகரமாக வாழ்வாங்க நாங்கள் சொல்வோம் செல்வோம் இருக்குது பணம் இருக்குது வீடு இருக்குது குடும்பம் இருக்குது இப்படி பெரிய செல்வாக்கு இருக்குது எல்லாமே இருக்குது அவர்தான் சந்தோஷமா வாசத்துக்கு மகிழ்ச்சிக்கு ஒரு பேசிக் குவாலிபிகேஷன் உள்ளத்தால உள்ள யார பத்தியும் வைரம் குரோதம் யார பத்தியும் கெட்டெண்ணம் இல்லாம எல்லாரையும் மன்னிச்சு வாழ்றோம் தான் இந்த உலகத்துல சந்தோஷமாக சந்தோஷமா வாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் என்னன்றா நாங்கள் மனிதனை தரவில ஒருத்தரை அவர் சிறந்தவர் அவர் தூய்மையானவர் எந்தத்துக்காக வேண்டியல்ல அன்புக்குரிய சுகோதர்களே மன்னிக்க கூடிய நாங்க அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோம் மன்னிக்க கூடிய நாங்க தூய்மைத்துவத்தை அடைவோம் அந்த பியூரிபிகேஷன் அடைவோம் அன்பு பிரிய சுதற்கே அந்த சும பாரத்தை எல்லாத்தையும் போட்டு வாழ்வாங்க கவலை வாங்கிக்குறவங்க நீங்க கொஞ்சம் பேட்டு ஒன் டூ த்ரீ சொல்லி லிஸ்ட் பண்ணி பாருங்க உங்களோட ஒரையில தொண்ணூத்தி ஒன்பது வீதம் It is the problem இட்இஸ் மற்றவங்க உங்களுக்கு ஏதோ செஞ்சதுனால அப்படி நடந்ததுனால உங்களுக்கு உங்களால இருங்க குறோம் அதிகமாக சூழல சூழல்ல வரக்கூடிய அந்த பிரெஷரும் பிரச்சனையும் சுமந்ததின் காரணமாக தான் நாங்க அந்த பாரத்தோட சுமையோட வரோம் அன்புக்குரிய சகோதரத்திலே அல்லாவின் நல்லே அலைவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சஹாபா சொல்றாங்க நீங்க யார பத்தியும் யார பத்தியும் தவறான கெட்ட விடயங்கள் எனக்கு சொல்லாதீங்க நான் எல்லாரையும் ஒரே அமைப்புலதான் பார்ப்பேன் எல்லாரையும் ஒரே அமைப்புலதான் பார்ப்போம் இது மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியம் நாங்க எங்களுடைய விவாதத்தின் ஊடாக கொள்கையின் ஊடாக எஸ் ஊடாக ஆன்மீக எங்களுடைய ஊடாக அதை அடைய முயற்சி என்ன மத்தவர்களுடைய தவற நாங்க காண காண அதை சுமந்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் யோசிங்க நீங்க தினா செய்யல ஆனா இன்னொத்தர் தினா செஞ்சத நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்க நீங்க கலவெடுக்கல இன்னொத்தர் செஞ்ச கலவை சுமந்து கொண்டிருக்கிறீங்க உங்களோட மைண்ட்லையும் மாற்றி நீங்க யார பத்தியும் கெட்ட ஒன்று விஷயத்த செய்யல ஆனா மத்தவரை இப்படி போனா சகோதரே சமூகத்துல உங்களுக்கு ஐம்பது பேரோட உடல் இருந்தா ஐம்பது பேருடைய ஊத்திய நீங்க சுமந்தா உங்களோட வாழ்க்கை உங்களோட உள்ளம் உங்களோட லைஃப் நாள ஆரம்பிக்கணும் உங்களோட உங்களோட தனி வீட்டுக்குள்ள ஊத்தையே ஒரு ரெண்டு நாளுக்கு மேல வச்சு கொள்ளைகளா அத நாள உண்மையா இருக்கட்டும் ஆனா உண்மையாக இருந்தாலும் எங்கட பார்வை எப்படி இருக்கணும் என்றா அவர்தின் சைட பார்க்கணும் இவர் இந்த குறை இருந்தாலும் இவர் சொல்லக்கூடியவரா சலாம் சொல்லக்கூடியவரா தர்மம் கொடுக்கிறனா இவர்கிட்ட நல்ல குணம் இருக்குதுனா இவர்கிட்ட இந்த பண்பு இருக்குதுனா மற்றவர்களுடைய அந்த இதை தான் எங்கட டேட்டால நாங்க அன்புக்குரிய சுகோகத்திலே எல்லாரும் எங்கட டேட்டா எங்கட மெமரிய எடுத்தா அதுல அழுக கூலியாக இருக்க அழுகு கூலியாக இருக்காரு எல்லாரும் நான் ஒரு தாரா நான் ஆரம்ப சோதின இந்த சூறால மூணு விடயங்கள் முதலாவது ஈமான் கொண்டவர்களை பார்த்ததுல உடைய நீங்களை பாவம் செய்ய வைப்பான் மற்றவர்களுடைய சுமக்கக்கூடிய அவன் என்ன செய்வான் இவன் முன்கிற மான கேளான அசிங்கமான கெட்ட பாவகரமான ஈவல் அந்த விடயத்தை அவன் ஏவிக்கொண்டே இருப்பான் அப்ப உங்களோடைய அந்த தூய்மைத்துவம் என்ன செய்ய வேண்டா சமூகத்துல உலகத்துல நாங்க போல பிரயாணம் செய்யும் போது அழுக்க அதை அட்ராக்ட் பண்ணாது அதை எதாவது நிலவ அட்ராக்ட் ரோட்ல போனா கெட்டை போட்டு விளங்கும் போகும் போது உள்ள பேசுறாங்க நீங்க பாதையில போறீங்க நீங்க எந்த துறையில உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அந்த பிசினஸ் போட்ட கண்ணுக்கு விளங்கும் அதெல்லாம் கண்ணுக்கு விளங்கும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த பாடம் இல்லாத அழுக்க இல்லாத மற்றவர்களுடைய ஊசைய குப்பைய சுமக்கக்கூடியவர்களாக இருக்காம மற்றவர்களுடைய நல்லத அவருடைய நலவ ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் போது அவருடைய நலன் உங்களுக்கு காணணும் எவ்வளவு அதுக்கு பின்னால் நல்லா சொல்றார் போறா ஆனா மனிதனின் அடிப்படையில அன்னை வாய்டபர் அது சில நேரங்களில் மத்தவங்களோட குறை விளங்கும் குற விளங்கினதோட நாங்க அவங்களோட குறை அவங்களை பார்க்காம குறையாக பார்க்காம நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளினால அல்லா அந்த குறை விட்டு பாதுகாத்தும் ஒரு காலமும் உங்களை தூய்மைப்படுத்த It is the mercy of Allah. Blessings of Allah. He protected you from that evil. He protected you from those wise. Allah. And the ketta. Paavagara maana video. Tenggala paada. Wala kinna Allah. Kuzakki mayya sha. Allah. Nadiya var kalai. Tui me padtua. Wallahu sami'un ali. Naha nereka kuda ve. Allah. Aneitayum. Nangu. Kekka kudiyona haraka. Sami'a. அவனுக்கு எங்களோட ஒவ்வொரு விடயத்தையும் அவன் அறிஞிருக்கிறான் அலையும் அவன் அனைத்தையும் அறிஞர் அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு ஆயத்தான் இந்த மனப்பாங்குள்ள நாங்கள் விடயத்தை எவ்வளவு நெருக்கமானவர் ஆனா அவருக்கு ஒரு அநியாயம் நடந்த அவருட செலவுல அவர்ட பண்டிங்ல அவர்ட்பான்சர்ஷிப்ல வாழக்கூடிய அவருடைய ஒரு குடும்பத்தார் அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரஃபியல்லாம் அவங்கள இட்டு கட்டுற விடயத்துல அந்த இட்டு அந்த செய்தியை பறத்துற விடயத்துல அவரும் சம்பந்தப்பட்டார் இட்டு கட்டினாங்க அந்த செய்தியை பறத்துற விடயத்துல மிஸ்டர் ஒரு சஹாபி ரபியல்லாம் மனிதன் தவறு நடக்குது நாங்கிட்டோம் இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னாங்க புயல் நாகரத்துக்கு இதே போதும் கேட்கறது காண்றது உங்களுக்கு வார எல்லாத்தையும் இன்றைக்கு இன்னும் இலவாக இருக்குது இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இந்த ஒவ்வொரு ஆப்பின் ஊடாக ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் வாரதெல்லாம் ஷேர் பண்ணி தேவையானனால சமூகத்துல உண்டாகக்கூடிய கெடுதி என்ன கவனக்கூடிய விடயம் அன்புக்குரிய சகோதரத்திலே ஈமும் இஸ்லாமும் வளர வளர அந்த சமூகம் ஒருவருக்கு ஒருவர் நேசிக்க கூடியவர்களாக மாறுவாங்க மதிக்கக்கூடியவர்களா மாறுவாங்க குறைகளை மறைக்கக்கூடியவங்களா வேறு எதுவும் வேற எதுவும் அல்ல நாங்க ஒவ்வொரு கிரைடீரியா வச்சிருக்கிறோம் தீன் மார்க்கம் தீன்தாரி அன்புக்குரிய சகோதரர்களே மார்க்கம் தீன ஆன்மீகத்தை என்னண்ட் ஒவ்வொருத்தரும் கண்ண மூடி எங்களை பத்தி யோசிச்சு அல்லாஹ் எங்களை எத்தனை குறைகளை மறைச்சிருக்கிறான் அது பப்ளிக் எங்களுக்கு எப்படி சமூகத்துக்கு முகம் ஒரு தளமும் அவருக்கு அந்த உரிமை இருக்குது இவ்வளவு செஞ்சு அவன்சர்ஷிப்ல வாழ்றவர் கொஞ்சமாவது இதை பத்தி உண்மை பார்க்காம அவரும் இதுல வருத்திர பங்குதாரி ஆகிச்சார் ஒரு சதவன் ஆய கிறக்கி சித்தி வழி காட்டுற என் அல்லாவுக்கு மிக நேசத்துக்குரிய ஒரு அடியான் தான் சித்தி அபியல்லாம் அல்லா அவங்களுக்கு வழி காட்டுறாங்க ஏ அப்பாஸ்தா யாரு நீ யாருல்லாம் சஹாதி ஆனா நீ சித்தீ நான் என்னுடைய நெருக்கம் இன்னும் கூடும் வேறொண்டும் இல்ல உனக்கு செல்வத்தை நான் தந்திருக்கிறேன் விசாலமான ஒரு மனதை நான் தந்திருக்கிறேன் விசாலமான உள்ளத்தையும் தந்திருக்கிறேன் உங்களோட குடும்பத்தாருக்கு ஒரு மிஸ்கி மிஸ்தாக்கு செல்வம் அல்லாஹ் அங்கனைக்கு கூட மிஸ்தா பதியல்லுடைய தவற பகிரங்கப்படுத்தல்ல ஆனா எல்லோருக்கும் தெரியும் இது யாருக்கு இறங்கி வைச்சது இன்னும் அல்லா சொல்றாரு ஆனா மிஸ்தா அந்த தவறை செஞ்சாலும் அல்லாஹுடைய பாதையில பக்கால் மதீனாவுக்கு அல்லாவுக்காகவே நலவை செஞ்சுக்கிறார் இந்த பாசிட்டிவ் அல்லா பேசுறான் ஒரு மனிதனுடைய நல்லா பேசுற அதுக்கு பின்னால் அல்லா சொல்றார் நீங்க அத மன்னிச்சுட்டு சிலாக்கள் மன்னிச்சுட்டு இன்னும் சொல்றோ மன்னிப்பேன் என்னண்டா மன்னிச்சுட்டு அந்த தாள திரட்டுங்க அதே தாலை திறந்து வாசிக்கொண்டிருக்காரு அந்த குழந்தை அல்லா பயன்படுத்துற வார்த்தைக்கும் நீங்க விரும்புறீங்க இல்லையா அல்வா புகழ மன்னிக்கொழுங்க அல்வா உகளை மன்னிக்கோளு அந்த கூடிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகலை இன்றைக்குதான் உங்களுக்கு முன்வைக்க கூடிய ஒரு செய்தி ஒரு சம் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சமூகத்துல எங்களை தொழில வியாபாரத்துல பலர் எங்களுக்கு தவறு செஞ்சிருப்பாங்க அவங்களால அநியாயங்கள் நடந்திருக்கும் மோசிகள் மோசடிகள் நடந்திருக்கும் குடும்பத்துக்கு அன்புக்குரிய சுகோதத்திலே நீங்க உங்காவுக்கு விரும்பக்கூடிய நேற்றத்துக்குரியவராக மாறுவாங்கடா அவங்க எல்லாரையும் அவங்க உள்ளத்தால தூய்மையாக மன்னிச்சிடுங்க அத மறந்துடுங்க அந்த சக்கர மூடுங்க அல்லா உங்களை சிறந்தவனா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுடைய மாறுவான் அன்புக்குரிய சகோதரிகளே சமூகம் என்ற அடிப்படையில நாங்கள் அதை பலிப்பு தான் ஹீலிங் ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கிற புண்ண அதுக்கு சோம் கிடைக்கணும் என்ற மன்னிப்பை தவிர வேறு எதுவும் அன்புக்குரிய சகோதரிகளே நெல்சன் மண்டேலா அவர் எந்த முறையில மோக்தாங்கன்னா ஈமானோட மூத்தாங்கினாரா இல்லையாண்டி அந்த மறைவைகளுக்கு தெரியாம வாழ்ந்த ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக முப்பத்தொரு வருடம் தனக்கு அநியாயம் செஞ்ச மனிதர்களை வருடங்களுக்கு மேல அவர் திரைச்சாலையிலிருந்து வெளியே வந்து சொன்ன ஒரே ஒரு வாய்ப்பு நான் என்னுடைய நான் ஒரு கருப்பையினர் சேர்ந்தவர் என்னுடைய வெள்ள சகோதரர்களை நான் மன்னிக்கிறேன் போக முடியாது ஒரு இண்டிவிஜுவல் என்ற அடிப்படையில குடும்பம் என்ற அடிப்படையில சமூகம் என்ற அடிப்படையில எங்களுக்கு இருக்க வேண்டிய போக்கஸ் என்ன்தான் இதுதான் எங்களோட எங்களோட ஆன்மீக ஒரு பயிற்சி இப்பஜபுரியிருக்கிறோம் எதற்காக வேண்டி அல்லாவுடைய மன்னிப்பையும் அருளே நாடிவர்களாகத்தான் வச்சுருக்கிறோம் அதனால அந்த சரியே என் வாழ்க்கையில ரிலாக்ஸாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாவுக்கு விருப்பத்துக்குரிய நேற்றத்துக்குரிய வழிதான் எங்களுக்கு தவறு செய்தவர்களை அவங்களுக்காக அவங்களை மன்னிங்க அவங்களுக்காக உங்களுக்கு தவறு செஞ்சவங்களை மன்னிச்சுட்டு சும்ம விடாதீங்க அவங்களுக்காக செய்ய நீங்க முடிவெடுத்தா குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து நம்மரை சிறந்தவர்களாக அல்லாஹிப்பானாக எங்களை தூய்மைப்படுத்துவானாக நம் அனைவரையும் நல்லவர்களாக வாழ வைத்து அதே நிலையில நம் அனைவருக்கும் மோகி நசிபா பயங்கரமான நோய்களை நம்மையும் முழு மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக நாட்டில் அனைத்து நலவுகளையும் உருவாக்குவாயா அனைத்து விடயத்திலும் கைரான நலவான முடிவுகளை நமக்கு நினைசிப்பாக்குவாயாக நல்ல தலைவரைகளை நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்குவாங்க நம் அனைவரும் அந்த நல்ல விடயத்தில பங்குதாரிகளல்லாம் நம்ம யாருமானாக வாசுதா